177 அவர்கள் கூறினார்கள் தொழுகையில் நிற்கும் போது வாய்வு பெரியும் சப்தத்தை கேட்கும் வரை அல்லது நாற்றத்தை உணரும் வரை தொழுகையை விட்டு திரும்பி செல்லக்கூடாது இதை அப்துல்லாஹின் ஜெயித் அலி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்